பாடம் இருபது மாதவிடாய் காலத்தில் விட்டு போன தொழுகைகளை மீண்டும் தோழ வேண்டியதில்லை மாதவிடாய் பெண் தொழுகையை விட்டுவிட வேண்டும் என நெபிசல் அல்லாஹோ அலைகளை செல்லும் அவர்கள் கூறியதாக அபு சாயிது ரதில்லாகும் அவர்கள் மற்றும் ஜாபிர் ரதி அல்லாஹும் ஆகியோர் அறிவிக்கின்றார்கள்